تَمَامَ بَارَكَ اللَّهُ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ فِي الْعَالَمِينَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَعَائِلِهِ وَأَزْوَاجِهِ وَذُرِّيَّتِهِ وَأَصْحَابِهِ وَعَلَى بَيْتِهِ أَجْمَعِينَ وَأُصْلِحْ قَوْمِي بِمَا دَعَوْتُهْ وَإِيَّايَ يَا أَعْلَمَ بِتَقْوَى اللَّهِ إن التقوى روث العبور واتقوا الله سرا وعلاني أما بعد فقد قال الله سبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَقَدْ كَانَ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ لِمَنْ اللَّهَ اللَّهَ وَالْيَوْمَ وَذَكَرَ كَثِيرًا புகழ்சியும் இவ்வையகத்தை படைத்தாழுகின்ற ஏகநாயின் அல்லாஹ் ஒருவனிக்கு உரித்தாகட்டும் அல்ஹந்துல்லா அந்த அல்லாஹுடைய பெயரை கூறி இன்றைய செய்கிறேன் எல்லாவற்றையும் மேலான அருமை நாயகம் அழகி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவரின் அடிச்சோடுகளை அனுவலவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சகாபாக்கள் நல்ல முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் அல்லாஹுடையமாக கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே அல்லாஹனுடைய அருளை எதிர்பார்த்து இன்றைய ஜும்மாவுடைய நாளை கழிப்பதற்காக வந்திருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்க கூடிய கூட்டத்திலே அல்லாயும் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாம் நாளைய வறுமையிலே அல்லாயும் அனைவரையும் பட்டியலில் சேர்த்து மேலான ஜென்ம தூசை கூலியாக தந்து அருள் புரிவானா அந்த புனிதமான தீனு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே என்னென்ன விடயங்கள் தெளிவுகள் காட்டப்பட வேண்டுமோ எல்லா துறைகளிலும் இஸ்லாத்தின் தெளிவுகள் வழிகாட்டல் சொல்லப்பட்டிருப்பதை நாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே பார்க்கிறோம் இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒரு பழனித்துவத்தை ஒரு கட்டுப்பாடை மரியாதையை கட்டு மார்க்கம் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை எப்படி மதிக்க வேண்டும் முஸ்லிங்கள் முஸ்லீம்களுடைய நடக்க வேண்டும் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் சகோதரன் ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரியுடைய நடக்க வேண்டும் போன்ற எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் திட்டத்தொளிவாக சொல்லி தந்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த வகையிலே இஸ்லாமத்திலே கட்டுப்பாடு தலைமைத்துவம் கட்டுப்படுதல் என்பதை இஸ்லாம் கட்டுப்பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதாவாக வணக்கமாக இருக்கிற கட்டுப்பாடு என்று சொல்கின்ற போது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லது முதலாவது நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அடுத்ததாக அருமை நாயகம் சொல்லாஹு அழைவ செல்லும் அவரது கட்டுப்பட வேண்டும் الله عبد سبحانه تعالى فرشد عن القرآن لسل بن رفوده ومن يتع الله والرسول فأولئك مع الذين أنأم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين فحتنا أولئك رفيقا الله فرشد عن القرآن لسل بن رعان வழிபட்டு கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட கூலியை அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த குலானுடைய ஆயத்தை அல்லா எப்போது இறைக்கு வைக்கிறான் என்றால் அவர்கள் அவர்கள் ஒருமுறை அருமை நாயும் சொல்லலாகோ அழகிவசம் அவருடைய மஜிலத்துக்கு வருகின்றார்கள் அப்போது அருமை நாயும் சொல்லலாகோ அழகிவ செல்லும் அவர்கள் சௌகாங்கதெல்லாம் முகத்திலே ஏதோ ஒரு கவலையை பார்க்கின்றார்கள் உடனே அருமை நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்கள் அந்த தோழரை நினைவுகள் வருகின்ற போது எல்லாம் உங்களை ஓரோடி வந்து பார்ப்போம் உங்களோடு சலாம் சொல்லி பேசிக் கொள்வோம் சரியான விடயங்களை உங்களிடத்திலே கேட்டு அறிந்து கொள்வோம் எனவே இந்த உலகத்திலே உங்களோடு வாழ்வது என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கருதுகின்றோம் கவலை எங்கள் எல்லாருக்கும் அவுத்தோண்டிருக்கிறதே அல்லாஹ் எண்ணித்தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட அந்த ரிதுக்கு முடிந்து விட்டால் நாம் எல்லாம் அந்த உலகத்தை விட்டு பிரிவோமே பிரிந்ததுக்கு பின்னால் அருமை நாயகம் சொல்லல் ஆகோ அழைவு செல்லும் அவர்கள் நீங்கள் நாளைய அருமையிலே நபிமார்களோட பட்டியல் இருப்பீர்களே நல்லவருடைய பட்டியல் இருப்பீர்களே நாங்கள் எங்கே இருப்போம் நாங்கள் இருக்க மாட்டோமா என்ற ஒரு கவலை உள்ளத்தில் இருக்கிறது நாயகமே என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அழைவ செல்லும் அவர்கள் அவருக்கு பதில் கொடுப்பதற்கிடையிலே அல்லாஹ் ஒரு பிராணயத்தை இறக்குகின்றான் ார்களோ வாழ்க்காக வேண்டி இருக்கிறதோ இங்கு உள்ள பட்டம் பதவிகளுக்காக அல்ல இங்குள்ள ஆட்சிகளுக்காக அல்ல இங்குள்ள பணங்களுக்கு பின்னால் அல்ல இங்குள்ள ஆசா பாசங்களுக்கு பின்னால் அல்ல மாறாக அல்லா ஒருவனுக்காக அந்த ரசூலுக்காக என்று யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அல்லாஹு அந்த ஆயத்திலே சொல்லுகின்றான்சூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நாளைய மருமையிலே அல்லா நன்மைகளால் நிறைந்து வருகின்ற அந்த சிக்கலால் அந்த நபிமார்களோடு அல்லாஹ் எங்களை உண்மையாட்டுவான் வளர்ப்பதற்காக தியாகம் செய்த அந்த நல்ல மக்களோடு அல்லா அறுப்பாட்டுவான் இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு இருந்த குரானுடைய ஆயத்தை எப்படி தெரியுமா அல்லாஹ் முடிக்கிறான் இதை விட வேற என்ன அழகான நட்புத்தவர் வேற என்ன இந்த அன்ப விட இந்த உறவை இந்த கட்டுப்பாட விட என்ன உங்களுக்கு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு அழகான கூலி இதுதானே ஒரு அழகான நட்பு இந்த நட்புத்தாண் ஆலயம் வறுமையிலே உங்களை சுவருக்கத்திலே எழுப்பாட்டும் இந்த நட்புத்தாண் ஆலயம் வறுமையிலே நவிமார்களோடு உங்களை எழுப்பாட்டும் இந்த நட்புத்தான் நாளைய வறுமையிலே நல்ல மக்களோடு சேர்த்து வைக்கும் என்ற செய்தி அல்லாத்தரவான் சொல்கின்றான் எனவே அன்பான அல்லாஹுவின் சொல்லி தந்த மிக முக்கியமான ஒரு பயங்கரமான வார்த்தை அல்லஹாக்கு சுபகான குபரிலே உச்சகட்டத்திலே வாழ்ந்தவர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு இடத்தில் அல்லா சொல்லுகின்றான் நிராகரித்தான் பெருமை அடித்தான் அதனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா அந்த அல்லாஹ் நாளைய மறுமையிலே தண்டனை கொடுக்க கூடிய ஒருவனாக அந்த ஆக்கிவிட்டான் அபா என்ற வார்த்தையுக்கு பயன்படுத்துகின்றான் அபா என்ற வார்த்தையோல அவனுக்கு அல்லா பயன்படுத்துகின்றான் சொல்லலாம் ஒடைய செல்லும் அவர்களும் ஒரு அதிசிலை அபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற யாருக்காக தெரியுமா அல்லாஹ் கட்டுப்பட்ட கட்டுப்படாமல் அல்லாஹூல் சொல்லித்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் எனவே அல்லா சொல்லுகின்றான் அபா என்ற வார்த்தை அவன் மறுத்தான் அவன் பயங்கரமான ஒரு முடிவை சந்திப்பான் என்ற சொல்லுகின்றான் காதலர்களுக்கும் அல்லா சொல்வதை போல ல்லா சொல்வதற்க போனவங்களை தவிர என்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையில விடுக்காதவங்களை தவிர என்று சொல்லலாகோ அடைவத்தில் சொல்லிவிட்டு சில சகாபாக்கள் கேட்டார்கள் அபா என்று சொன்னார்கள் அபா என்றால் என்ன அருமை நாயம் சொல்லவாக வளைவதன் தொடர்ந்து சொன்னார்கள் யார் என்னை பின்பற்றுகின்றார்களோ யார் நான் வாழ்ந்த முறை பிரமாணம் வாழுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சுவர்க்க நுழைவார்கள் எனக்கு எனக்கு சொல்லாமல்ூசகமாக சொன்ன இவர்கள் தான் என்னை விட்டு மறுத்தவர்கள் என்று அருமையை நாயகம் சொல்லலாக சொன்னார்கள் எனவே அந்த அல்லாஹுவின் அழகர்களே இஸ்லாம் என்ற மார்க்கம் கட்டுப்பாடை சலமித்துவத்தை கட்டுத்தருகின்ற மார்க்கம் நிறைய அமானம் என்று சொல்கின்ற போது மிக முக்கியமான ஒரு அம்சம் பொறுப்புகள் சார்ந்த ஒரு அமான எடுத்துக்கொண்டால் நாம் ஏதோ ஒரு வகையிலே பல வகையிலே பொறுப்புகளை சார்ந்தவர்கள் கணவன் மனைவியாக இருந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும் அங்கே ஒரு கட்டுப்பாடை இஸ்லாம் சொல்லி தருகிறது கணவனுக்கு கட்டுப்படாத மனைவிக்கு என்னென்ன தீவுகள் ஏற்படும் என்ற செய்தியையும் இஸ்லாம் என்று அந்த குடும்பம் வந்துவிட்டால் பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்பட வேண்டும் கட்டுப்படாத பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனைகளை மரமையின் அவர்கள் ஹதீசுகளை பறித்து சொன்னார்கள் எனவே தலைமைத்துவத்தை இஸ்லாம் தெ பாடசை எடுத்துக்கொண்டால் பாடசாலையுடைய ஒரு அதிபர் பொறுப்பாளர் பொறுப்பாளர் ஒரு வகுப்பினுடைய ஆசிரியர் முழு மாணவர்களுக்கும் பொறுப்பாளர் ஒரு ஒரு வகுப்பை எடுத்துக்கொண்டால் உள்ள மொழி ஏனைய மாணவர்களுக்கு பொறுப்பாளர் இப்படி பல பொறுப்புகளை சுமந்தவர்களை நாம் எல்லாம் வாழ்கொண்டோம் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டால் அந்த கம்பெனியில உள்ள மேனேஜர் பெரியவர் ஏனைய பொறுப்பாளர் நிறைவேற்றாமல் வேலைகளை செய்யாமல் அநியாயமாக பணங்களை வாங்கினால் அந்த மேனேஜரை முதலாவது அல்லாஹ் விசாரிப்பார் அதற்கடுத்ததாக ஏனையவர்கள் அல்லா நாளைய மருமையிலே விசாரிப்பார் அதே போன்ற நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ஜத்தார்களை பற்றி நிர்வாகத்திலே கேப்பான் நிர்வாகிகள் வழிகாட்டக்கூடியவர்கள் உலகத்திலே சிலரை சிலரை விட அல்லா மேத்தி வைத்திருக்கிறான் பெண்களை விட ஆண்களை அல்லா உயர வைச்சிருக்கிறான் கொஞ்சம் அந்தஸுல கூட்டி வச்சிருக்கிறான் செலவழிக்கணும் யாரு கணவன் உடுப்பு வாங்கி கொடுக்கணும் கணவன் மாறேக்கள் பெண்களத்திலே கேட்க வேண்டும் அதே போன்று அல்லஹுக்கு சுலஹான பாருங்கள் நபிமாறுகளை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்ற போது அவர்களிடத்திலும் அமானதம் என்ற ஒரு பொறுப்பை அல்ல கொடுத்து அனுப்பினார் நபியாக முடியாது என்ற அளவுக்கு நபிமார்களே முக்கியமாக இருக்க வேண்டிய நாளை சிவத்துகளே ஒன்று அமானா அவர்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எனவே நபிமாறுகளும் தங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே தங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது சொன்னார்கள் இந்நீல குன் அமீன் நான் நம்பிக்கையான ரசூல் நம்பிக்கையான அல்லாவின் தூதர் என்று நம்பிக்கை சார்ந்த ஒரு பொறுப்பை நம்பிக்கையான ஒரு பொறுப்பை அல்லாஹருடைய அந்த கற்களை சுமந்து வந்தவர்கள் என்று ஒவ்வொரு நபிமாரும் அவர்கள் இன்னும் ஏராளமான நபிமார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்ன செய்தி நாங்கள் நம்பிக்கையான ஒரு தூதர் எனவே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அல்லாஹுக்கு மாவு செய்து நடந்து விடாதீர்கள் என்பதாக அந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய சமூகத்துக்கு வசிய பண்ணினார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு உபதேசம் செய்தார்கள் அவர்தான் சுமந்து கொண்டு வந்தார் சொல்லு அவர்களுக்கு சொல்லு கொண்டான் அந்த காலத்திலே வந்த அரேபியரின் சொல்லு அல் அமீன் என்ற ஒரு சிபத்தை சொன்னார் எனவே மத்துக்கெல்லாம் நேர்வழிக்காக கொடுக்கப்பட்டவர் தலைவர் சுமந்து கொண்டார்களோ சொல்லல்லா வலிவத்தின் அவர்கள் நபிமார்களின் தலைவராக மாறினார்கள் அது மாத்திரமல்ல எந்த மாதத்தில் இழைக்கப்பட்டதோ அந்த மாதம் மாதங்களிலே சிறந்த மாதமாக மாறியது அது குரான் எந்தோ அந்த இரவு எண்பத்தி மூணு வருடங்கள் நாலு மாதங்களை விட மாறியது ஆயிரம் மாதங்களை விட குரான் இருக்கிறது எனவே குரானைக்கு நம்பிக்கையானவர் அந்த பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறார் குரவானை சுமந்து கொண்ட சொல்லு அவர்களும் நம்பிக்கையானவர்கள் எனவே அமானம் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு சார்ந்த அமானதம் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனவே இந்த உலகத்திலே எல்லோரும் அல்லாஹ் வாழ வேண்டும் பொறுப்பாக இருக்காடு நாங்கள் பல விளைவுகளை சந்திப்போம் அந்த சமுதாயத்திலே நலவுகளை எதிர்பார்க்க முடியாது எனவே சொல்லல்லா வரைவரோடைய கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களா நாம் மாற வேண்டும் அல்லாஹா மீங்களுடைய சில சிபத்துகளை எல்லாம் சொல்லுகின்றான் மோமீன்கள் என்றால் யார் திறனாக வெட்டி பெற்று விட்டார் அல்லதீன அவர்கள் அவருடைய சொல்கையிலே இறைச்சிப்பார்கள் வல்லதீனம் வல்லதீனம் என்ற பல சிபத்துகளை எல்லாம் சொல்லுகின்றான் இவர் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பல நடவுகளை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சிபத்து அல்ல சொல்லுகிறான் வல்லதி அமம் அவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அந்த பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றுவார்கள் தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கலாம் அந்த மனைவியுடைய கடமையிலே குறைச்சு செய்ய மாட்டார்கள் தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட மாணவ மாணவிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு நல்ல கல்வியை ஆசிரியர்கள் தங்களை நம்பி நம்பகமான பொறுப்பிலே நிர்வாகத்திலே அமர்த்திய இவர்கள் ஜமாத்தாருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் நாட்டிலே ஏற்படுத்தி அந்த ஆட்சியாளர்கள் ஏனைய குடிமக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களே அதை விடவும் மேலே ஒரு படைத்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த பிரச்சனைகளும் அல்லாவுக்கும் மாற்றம் செய்யாமல் வாழுவார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு நிர்வாகமாக இருக்கு எனவே இந்த நிர்வாக கட்டமைப்போடு வாழுகின்ற போது அல்லாஹ் நிறைய நலவுகளை தருகிறார் அல்லாஹாக்கு வாழ்க்கையிலே எங்களுக்கு நிறைய முன்மாதிரி வைத்திருப்பதாக பரிசுத்தால் எனவே அன்பான வருகிறே இப்படி கட்டுப்பாடோடு வாழ்கின்ற போது நாங்கள் நிறைய நலவுகளை அணிவோம் கட்டுப்பாடு இல்லாது வாழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திப்போம் கட்டுப்பாடு இல்லாது வாழ்ந்தால் தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்பாடாமல் நிர்வாகங்களுக்கு கட்டுப்படாமல் நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக ஒரு பாறிய ஒரு விளைவை சந்திப்போம் எங்களுடைய குறைகள் எதிரிகளுக்கு பெரிய ஒரு குறையாக காட்டப்படும் எங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் எந்த சக்தியும் இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் சென்று விடுவோம் அதே போன்று நாம் ஒற்றுமை இல்லாத தலைமை தூங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத வாழ்கின்ற போது மிகப்பெரிய அல்லாவுடைய உதவிகள் எங்களுக்கு தடைப்படும் அல்லாவின் தூதர் சொல்லு அலைவசலம் அவர் சொன்னார்கள் ஒரு ஊரும் இன்னொரு ஊரும் அல்ல ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் அல்ல மாறாக உங்களே இரண்டு நபர்கள் பேசாமல் இருந்தால் இரண்டு நபர்கள் கோபித்துக் கொண்டிருந்தால் அல்லாமுடைய அருள் அவர்களுக்கு இறங்காது அவருடைய அமல்கள் அவர்களோடு தான் இருக்கும் அவருடைய தலைக்கு மேலே ஒரு ஜானும் அவருடைய அமல்கள் போகாது நாம் எல்லாம் அமல்கள் செய்வதிலே அதிக காட்டுகின்றோம் நம்ம காலத்திலே விழிச்சு விழிச்சு அமல் செய்தோம் அமல் செய்வது புத்திசாலித்தனம் ஆனால் அதைவிட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இதுவென்றால் செய்த அமலை பாதுகாப்பது அமல் செய்வதிலே காட்டுகின்ற ஆர்வம் அந்த அமலை பாதுகாப்பதிலே நாம் காட்டுவதில்லை நாம் செய்திருக்கின்ற அமல்கள் எல்லாம் அருமையில் என்னுடைய மீதால் இருக்க வேண்டும் மாறாக நாங்கள் செய்த அமல் நாளைய மறுமையில் இன்னொரு மீதால் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த உலகத்திலே நாங்கள் பிறருக்காக அமல் செய்திருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே கட்டுப்பாடோடு வாழ்கின்ற போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு வைத்திருக்கிறான் கட்டுப்பட்டு வாழ்வோம் தலைமைத்துவங்களை கட்டுப்பட்டு வாழ்வோம் மகளிர் ஜம்யத்துவமாக காட்டுகின்ற மார்க்க விவகாரத்தில் எங்களுடைய விவகாரங்களை அமைத்துக் கொள்வோம் ஒரு ஊரிலே நிர்வாகம் இருக்கிறதா அந்த நிர்வாகம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வோம் நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மாநில இருந்து இறங்கியவர்கள் அல்ல எங்களை சில மனிதர்கள் அவர்களிடத்திலே குறைகள் இருக்கலாம் அவர்களிடத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் அவர்களை மலக்குமார்களை போன்று பார்க்காமல் மனிதன் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கும் உற்சாகமூத்துகின்ற அவருடைய குறைகளை எல்லாம் பசாரிலே பேசுகின்ற சமுதாயமாக நாம் மாறிவிடக் கூடாது அல்லாவுடைய புகான் மாத்திரம் நான் குறையில்லாது உலகத்தில் இருக்கின்ற எந்த அமைப்பாக இருக்கலாம் நிர்வாகமாக இருக்கலாம் ஜமியா இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் அவைகளை பேசி தீர்த்துக் கொள்ள எனவே அன்பான அல்லாஹுவை நிலவியார்களே ஒற்றுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு நிறைய உதவிகளை தருவான் ஒற்றுமை ஒரு நோம்பு பிடிப்பதை வணக்கமாக விளங்கி இருக்கிற நாங்கள் உதவுவதை வணக்கமாக விளங்கியிருக்கிற நாங்கள் ஜும்மாடைய நாளிலே சூவா கவுதுவதை விவாதத்தாக விளங்கியிருக்கிற நாங்கள் இந்த ஒற்றுமையாக இருப்பது மற்ற உணர்வுகளை மதிப்பது மற்றவர்களுள் மானம் இருக்கிறது மற்றவர்களுக்குள் உணர்விக்கிறது மற்றவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது மற்றவருடைய மரியாதைகளை பாதுகாப்பது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது புனித மார்க்கம் நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் வாழ வைக்க வந்தவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமானது இந்த புனிதத்துவத்தை நாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இன்றை வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி தெரியுமா பார்க்கப்படுகிறார்கள் சகூலமாக பார்க்கப்படுகிறார்கள் நாங்கள் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறு முழு சமூகத்திற்கும் ஒலிக்க எடுத்துக் கொடுக்கும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு நலவு ஒரு சமூகத்துக்கு நலவு எடுத்துக் கொடுக்கும் அப்துல்லா அல்லது ஒரு முகமது ஒரு தவறை செய்கிறான் என்றால் அந்த அப்துல்லா செய்த தவறாக பார்க்க மாட்டார்கள் மாறாக முஸ்லீம்கள் செய்த தவறாக தவிர பார்ப்பார்கள் ஒரு சமூகங்கள் செய்த உதவியாக கணிக்கப்படும் எனவே கண்ணியமானவர்களே சமூகத்திலே வாழுகின்ற போது நல்ல முறையிலே நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமை ஒரு விபாதா ஒற்றுமை ஒரு சக்தி ஒற்றுமை ஒரு ஆயுதம் ஒற்றுமை அல்லாஹுவின் உதவியை கொண்டு வருகின்ற ஒரு வணக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் பார்க்கிறோம் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் ஒரு வகையான களிமாவை சொன்னார்கள் நாங்களும் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் களிமா சொன்னார்கள் அந்த கலிமா இரண்டு பாஸ்தான் சொல்வதை போல முன்னால் உள்ள சமுதாயம் பாருங்கள் கலிமா சொன்னார்கள் லா இலாஹ் நபி லா இலாஹி லா இலாஹிம் ஹலி ஒற்று வச்சிருக்கான் சொன்ன தொடியை கொடுத்து பாரு அந்த அதானங்கள் வேற வேற மார்க்களை மதங்களை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய மதங்களை நினைவுபடுத்தக்கூடிய அந்த வாசை நாடுகள் வேறுபடுகின்ற போது அந்த வாசை வேறுபடும் தேடிக் கொள்ள கஷ்டப்படுவார்கள் ஆனால் இந்த அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களை ஐந்து முறை பள்ளிக்கு அழைக்கக்கூடிய அல்லாஹுவை ஊர்மைப்படுத்துகின்ற செல் அல்லாஹூவ செல்லும் அவர்களுக்கு சகாத சொல்லுகின்ற இந்த வார்த்தையை எடுத்து பாருங்கள் எந்த நாட்டுக்கு போனால் அரசியன் இருக்கட்டும் அரேபியின் கண்டியாக இருக்கட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் ஒன்றுதான் பத்து பதினஞ்சு வருடமாக மக்கள் சொல்கின்றார்கள் தொழுகைக்கு மக்கள் குறைவு என்றால் அதானை மாற்றுவது கிடையாது கண்ணியமான அல்லா நடிகர்கள் அதற்கு முன்னால் நாங்கள் செல்ல மாட்டோம் இமாமுக்கு முன்னால் நாங்கள் சொல்ல மாட்டோம் இமாமுக்கு முன்னால் சுஜூதிரை நாங்கள் சென்று விட்டால் எங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை அதிசலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமான அல்லாடியார்களே எவ்வளவு பெரிய ஒற்றுமையை அதரத்தவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தந்தார்கள் என்ன சொன்னார்கள் அதற்கவர்கள் ஜும்மா பிம்பருக்கு ஏற போகிறார்கள் சொத்துப்பாவத போகிறார்கள் யாரும் சத்தம் போடக்கூடாது யாராவது சத்தம் போட்டுவிட்டால் கதைத்து விட்டால் அவருடைய சும்மா பாலாகிவிடும் இன்றைய நாளினுடைய நன்மைகள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்று எங்கள் எல்லாரையும் அமைதியாக இருந்து இதை கேட்குமாறு சொல்லித்தான் இந்த அத்தாவையை கையிலே தந்து விம்பருக்கு இமாமை இந்த பள்ளியிலே உள்ளவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே முழு மக்களும் அமைதியாக இருந்த கொத்துமாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒற்றுமையை நாங்கள் பார்க்கிறோம் அச்சுடைய கடமை அடுத்து பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எகாமத்திலே பயனஞ்சுக்கும் மேற்பட்ட மக்களை ஒரே இடத்திலே ஒன்று கோட்டக்கூடிய ஒற்றுமையின் தலமாக மக்கள் அதினா விளங்குவதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பான அல்லாஹார்களே ஒற்றுமையாக வாழ்கின்ற போது அல்லாஹுக்கு சுமான ஊத்தாலா எங்களுக்கு நிறைய உதவிகளை தருகிறான் ஒற்றுமை இல்லாது போனால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும் மீறக்கூடியவர்கள் இன்று சில வாலிபர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹு கவலையான ஒரு விஷயம் என்னென்றால் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கப்படாத சில வாலிபர்கள் அல்லாஹோய் பற்றிபர்களால் அந்த சில வாலிபர்களால் பிரச்சனை சோசியல் மீடியாவுக்கே போனாலும் அந்த வாலிபர்களால் பிரச்சனை பாதையிலே டிரைவின் பயணம் போகின்றார்கள் அங்கும் பிரச்சனை இன்னும் பெர்னா தினங்கள் வந்து விட்டால் வளர்த்தண்டும் அவர்களை கட்டுப்பாடல் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த வாலிபர் செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக முழு சமூகம் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு சில பகுதிகள் மாறியிருக்கிறது எனவே அன்பான அல்லாஹு நடிகார்களே வழிகாட்ட வேண்டிய ஒரு காலம் மிக முக்கியமாக நெருங்க அதுவும் நாம் ஒரு தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் காலங்கள் வந்தால் எங்களுடைய வாலிபதிகள் கருவப்பயில இளையை போன்று பயன்படுத்தப்படுகிறார்கள் தேர்தல் வருகின்றடு பின்னால் கருவப்பேடையே வாலிபம் என்பது பெருமையான வயது வாலிபத்தை நல்ல முறையை பயன்படுத்தினால் நிச்சயமாக நாளே மறுமையில் எல்லா வேலை சார்க்கு கொடுக்கிறான் அதிலே ஒரு சாரால் வாலிபர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பல வயது வாழ்கின்றோம் வாலிபர்கள் இருக்கின்றார்கள் சிறார்கள் இருக்கின்றார்கள் வாலிபு வயதை தாண்டிய வயோதிபர்கள் வயது இருக்கிறதே அது வாலிபம் தான் சுவர்க்கம் நுழைந்ததற்கு பின்னால் வயோதிபம் கிடையாது அந்த சுவர்க்கம் நுழைந்ததற்கு பின்னால் நீங்க வாலிபராக அங்க வயோதிபம் மண்டு கிடையாது எனவே இந்த உலகத்திலே வாலிபர்கள் அல்லாவுக்கு எங்களுடைய வாலிபத்தை பற்றி எல்லாம் கேட்பான் அன் அம்ரிகி எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்ல நாளைய மறுமீனை விசாரிப்பான் எங்களுடைய வாழ்நாள் எப்படி அமைந்தது அடைந்தது முதல் மௌசாக வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது விசாரிக்க வேண்டும் ஆயுக்குள்ளே வாலிபம் அடங்கி விடுகிறது ஆனால் வாலிபத்தை ஏன் அல்லாஹ் தனியாக விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் இருக்குது விலை முடியாத ஒரு பருவம் பெறுமதியான ஒரு பருவம் எனவே வாலிபத்தை பற்றி ஒவ்வொருவரும் பதிப்பு நகர்த்த முடியாது அவர்கள் வாலிபர் என்று சொன்னார்கள் எனவே எனவே கண்ணியமான அல்லாஹ் வெகுமதிகளை கொடுப்பதற்கு வாழ்கின்ற இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவர்களும் வாலிப பருவத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள் வாலிப வயதை தாண்டியவர்கள் வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வாலிபர்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்கிறது எனவே இந்த பகுதிகளை படித்து சமூகத்துக்கு சேவை செய்யுங்கள் விளக்கம் சொன்னவர்கள் எல்லாம் சின்னம் சிறிய வாலிபர்கள் சொல்லல்லாக அலைவசம் பணிமுறை செய்தவர்கள் சிறிய சகாபாக்கள் சொல்லலாக அலைவர் செல்லம் அவர்கள் ஒன்றன கலந்திருந்த சகாபாக்கள் எல்லாம் அநேகமானவர்கள் வாலிபர்கள் அவர்கள் சில சகாபாக்களை சுவரத்துக்கு நன்மாராய் சொன்னவர்கள் அந்த அநேகமான சகாபாக்கள் வாழிவர்கள் அல்லாஹு இந்த வாலிபத்தை பெருமையாக கழித்துக் கொள்ளுவோம் வாலிப காலத்திலே நிர்வாகங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் முதியவர்கள் நல்ல சீரிகளாக எங்களை ஆக்குவதற்கு கஷ்டப்பட்டவர்கள் அவர்களை கட்டுப்பட்டு வாழ்வோம் வாழ்ந்த சமுதாயம் நல்ல முறையில் இந்த நாட்டிலே வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதனுடைய அடையாளமாக தாண்டிக்கு நானும் நீங்கள் நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிம்மதியை தொடர்ந்து பாதுகாப்போம் அதிலும் குறிப்பாக இந்திய ஜெனரேஷன்லே மிக முக்கியமாக இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள் இவர்களை பாதுகாத்தால் ஒரு ஊரின் ஒற்றுமையை பாதுகாக்கலாம் இவர்களை பாதுகாத்தால் பெண்ணியமானவர்களே முழு முஸ்லீம் சமுதாயத்தையும் பாதுகாக்கலாம் இவர்கள் வழிகால் முழு சமூகத்துக்கும் இருக்கும் எனவே அன்பான அல்லாஹூ நடிகர்களே மீண்டும் நான் நினைவு தலைமை தோலுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் மார்க் விவகாரங்கள் அகில இலங்கை சுருமா பிரகாரம் எங்களுடைய எல்லா துறைகளையும் அமைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஊரிலே கட்டுப்பாடு வருகின்ற போது நிர்வாகத்துடைய மசூரா பிரகாரம் எல்லா விவகாரங்களை செய்து கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக அந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் வேண்டும் சட்டை நாம் எல்லாம் மதிப்பில் நடக்காக முோர்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் எனவே வல்லவன் வாழக்கூடிய சட்டத்தை மதித்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக அல்லாயும் அனைவரையிலும் இன்பத்தை அவர்களுக்கு அனைவரையும் நாட்டு விசுவை நல்ல முடிவாக்கி உலகத்தை